நவீன இஸ்லாமிய எழுச்சியின் முன்னோடி இமாம் மஹமுத் மஹமுத் அரபுலகில் பொதுவாகவும் எகிப்தில் குறிப்பாகவும் மிகவும் அறியப்பட்டவர் இமாமுல் அக்பர் மிக பெரும் இமாம் என்று பலராலும் அழைக்கப்பட்டவர் இவருடைய ஆழமான அறிவும் அழகிய பணிவும் பிறர் உள்ளங்களில் இடம் பிடிக்க உதவியாக இருந்த இரு காரணிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றில் ஹீதில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஷர் பல்கலைக்கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இக்கால பிரிவுகளில் பல சாதனைகளின் சொந்தக்காரராக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் துறையடி சேர்ந்தார் நாம் அவரது வாழ்க்கை வரலாற்றை விளக்க முன்வரவில்லை மாற்றமாக அவர் கட்டியெழுப்பிய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மிகச் சுருக்கமாக முன்வைக்கிறோம் கைத்தொழில் புரட்சி காலங்களில் இஸ்லாமிய உலகம் வீழ்ச்சி நிலையில் இருந்ததை அவதானித்த இஸ்லாமிய அறிஞர்கள் புனர் நிர்மாணம் நூல் எழுச்சி போன்ற கோஷங்களில் தமது கருத்துக்களை முன்வைத்து வந்தனர் இவர்களின் கலாநிதி இமாரா மதரசத்துல் இஹ்யா வத் கஜிபி என கூறுவார் ஜமாலுத்தின் ஆப்கானியோடு ஆரம்பிக்கும் இப்பாசரை முகமது அப்துகு நதீம் ரஷீத் பில்லா அப்துல் ரஹ்மான் கவாஹிதி مراكي, محمد محمد محمد ابو علي حبيب, فريد وجدي, حسن اقبال, علال باسي, ابن அப்துல் இகால் ஆஷு மலிக் பின் அது நீச்சி பெறுகிறது மஹமுத் ஷல் தூத் இப்பாசரையில் தோன்றியவர் அப்துல்குவின் சிந்தனையால் தாக்கமடைந்தவர் அப்துலுவின் நேரடி மாணவனாக கட்டும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அவருடைய திறமை மிக்க மாணவர்களான முராக்கி முஸ்தபா அப்துல் ரசாக் போன்றவர்களிடம் படிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறார் பொதுவாக இப்பாசலையை சார்ந்தவர்கள் பின்னரும் பகுதிகளை அழுத்தி பேசினர் சிந்தனை தேக்க நிலையை அகர்த்தல் புனர் இஸ்லாமிய அடிப்படையிலான சீர்திருத்தம் நடுநிலைமை அறிவுபூர்வமான அணுகுமுறை பிரபஞ்ச விதிகள் பற்றிய அறிவு இஸ்லாமிய சிவில் சமூகம் சூரா சமூக நீதி பெண்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுத்தல் இவை இப்பாசரையை சார்ந்தவர்களின் அடிப்படைகள் இமாம் இப்பின்னணியிலேயே தனது சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கட்டியெழுத்துகிறார் இமாமுல் அக்பர் ஷல்தூரின் சிந்தனைகளை பின்வருமாறு வரையறுக்கு கூற முடியும் இஜிதிகார் இஜிதிகாரும் புனர் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் மார்க்கம் அரசு அறிவியல் ஒழுங்கு பொருளாதார ஒழுங்கு சிந்தனை புரட்சி கம்யூனிசம் பெண் குடும்பம் அழகிய கலைகள் மதுகபுகளுக்கு மத்தியில் நெருக்கம் காணல் இனாம் கருத்துக்களும் பேச்சுக்களும் பெரும்பாலும் இப்பகுதிகளில் அதிக கவனத்தை குவிந்திருப்பதனை அவதானிக்க முடிகிறது ஒவ்வொரு பகுதியையும் மிக விரிவாக விளக்குவது சாத்தியமில்லை ஓரிரு பகுதிகளை மாத்திரம் சற்று விரிவாக விளக்குவது பொருத்தம் என முஸ்லிம் சமூகத்தின் சிந்தனை தேக்கம் ஏற்படுத்திய வறுமையை மேற்கத்தைய பயன்படுத்திக் கொண்டது முஸ்லிம் உலகை மேற்கு ஆக்கிரமித்தமைக்கான மூல காரணி எமது தேக்கம்தான் எனும் கருத்தை மிக கவனமாக விளங்கிய இமாம் சல்தூர் சிந்தனை தேக்கத்தினை உரைக்கறியும் பணியில் இறங்குகிறார் இவை அவருடைய கடுமையான வார்த்தைகள் ஆரம்பகால முதுசங்களோடு சுருங்கி விடுவது பிரபஞ்ச இயல்போடும் ஏற்படையாவிட்டால் மனிதன் உலகோடு மோதிக்கொள்வான் வாழ்க்கையை திட்டமிட்டு நிர்வகிக்க அவனால் முடியாமல் போய்விடும் சிந்தனை தேக்கம் மனித இயல்பின் மீதான ஓர் அத்து அது மனித சிறப்பம்சமாக கருதப்படும் அறிவாற்றலை கொள்ள இடுகிறது அல்லாஹுடைய ஆதாரங்களை விட்டும் தடுக்கிறது இஸ்லாமிய உலகை நோக்கிப் சிந்தனையை உரத்து பேசியது போன்று குறிப்பாக அசஹர் பல்கலைக்கழகத்திலும் இச்சிந்தனையை உயிர்த்திப்பதற்கு கடுமையாக உழைத்தார் அசகரில் இவர் ஏற்படுத்த விரும்பிய சிந்தனை ரீதியான எழுச்சியை பின்வருமாறு வர்ணித்தார் நாம் அசகரில் ஒரு புரட்சியை யாசிக்கிறோம் அது எமது கடந்த சமூகத்தை மறந்துவிடாத புரட்சி எதிர்காலத்தை திறம்பட திட்டமிட்ட புரட்சி குரான் நோக்கிய தூய நிலைப்பாட்டை ஒத்ததொரு நிலைப்பாட்டை நோக்கி இப்புரட்சி அசகரின் சிந்தனையை அழைத்துச் செல்ல வேண்டும் இவாம் ஷல்து தகுதி எனும் கோஷங்களின் ஊடாக மேலே கூறிய இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் அரசியல் ஒழுங்கு பொருளாதார ஒழுங்கு போன்ற பகுதிகளை அணுகினார் ியம்பிக்கை கோ இஸ்லாமியை கோாடுகள் பெறப்படும் மூலாதாரங்கள் பற்றி அதிகமாகவே பேசியுள்ள கோட்பாடுகள் பெறப்படும் முதல் மூலாதாரம் கதிய இரண்டு அல்லது மேற்பட்ட கருத்துக்களை கொடுக்காத வசனங்களில் இருந்தே அக்கீதா பகுதியில் நிறுவப்பட வேண்டும் மறுபவன் காபிர் எனும் தரத்தில் உள்ள நம்பிக்கை கோட்பாடுகளை நிறுவ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களை கொடுக்கும் குவான் வசனங்களை லன்னியத்துள் தலாலா ஆதாரமாக கொண்டு வர முடியாது ஹதீஸ்களை பொறுத்தவரை கத்தியத்துள் கத்தியத்துள் தலாலா இரு பகுதிகளையும் ஒரு சேர பெற்ற ஹதீஸ்களையே அக்கீதா பகுதிகளை நிறுவுவதற்கான ஆஹ் ஆதாரங்களாக கொண்டு வர முடியும் எனும் கருத்தை அவர் கொள்கிறார் ஆகாதான ஹதீஸ்கள் மிக ஊர்ஜிதமான யக்கியின் நிலையை அடைவதில்லை நம்பிக்கை கோட்பாடுகள் அவற்றை கொண்டு கட்டியெழுப்பட மாட்டாது மறைவான விடயங்களை அஹ் ஈமான் கொள்வது இஸ்லாத்தின் சிறப்பம்சம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எனினும் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இமாம் சல்தூர் தீவருமாறு விளக்குகிறார் நபியவர்கள் அஹ் மிக பொதுப்படையாக விளக்கிச் சென்ற சூர் ஊதுதல் போன்றவற்றை குர்வான் சுன்னா கூறிய விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அச்சொற்களுக்கு மேலதிக விளக்கம் கூறுவது கூடாது உதாரணமாக உலக அழிவின் போது சூர் ஊதப்படும் அனைத்தும் அழிந்து போகும் பின் மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும் மறுமை ஏற்பட்டுவிடும் என்று நாம் நம்பிக்கை வேண்டும் சூர் எவ்வாறு இருக்கவும் அதன் சப்தம் போன்ற விளக்கங்கள் மறைவான அறிவின் மீது அத்துமொறுவதாக கருதப்படும் குறிப்பட்டு காட்டுவது அமைகிறது என்னும் புத்தகத்தில் இப்பகுதியை விரிவாக விளக்குகிறார் அதனை பின்வருமாறு சுருக்கம் கூடியது மனித தேவைகள் நபியவர்கள் மனிதன் என்ற வகையில் மனித தேவைகளை அடைந்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் உண்ணுதல் தூங்குதல் நடத்தல் போன்றவற்றை அனைத்து மனிதர்களும் மேற்கொள்வது போன்றே மனிதனான நபியவர்களும் அடுத்து நடந்தார்கள் சமூக வழக்குகள் வைத்தியம் விவசாயம் உடை கலாச்சாரம் இப்பகுதியில் அடங்குகின்றன குறிப்பிட்ட சூழல் கலநிலவரம் கருத்தில் கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் போராட்டத்திற்கு பயனு படை அனுப்புதல் படை காக்கும் இடத்தை தீர்மானித்தல் படையை ஒழுங்குபடுத்தல் போன்றன இவ்வகைக்கான உதாரணங்கள் இம்மூன்று வகையும் அனைத்து முஸ்லிமும் பின்பற்ற வேண்டிய ஷரியாவாக கொல்லப்பட மாட்டாது சட்டம் உருவாக்கும் நோக்கில் நபியவர்கள் இவற்றை மேற்கொள்ளவில்லை என இமாம் சல்தூத் கருதுகிறார் ஷரியாவாக கருதப்படும் சுண்ணா இப்பகுதியை இமாம் சல்தூத் மூன்றாக தெரிவிக்கிறார் தூதர் என்ற வகையில் செய்தவை இப்பகுதியை அனைவரும் பின்பற்ற வேண்டும் இபாத பண்பாடுகள் போன்றன அதனுள் அடங்கும் இமாம் தலைவர் என்ற வகையில் மேற்கொண்டவைகள் போராட்டத்திற்கு படை அனுப்புதல் வைத்துள் மால் பணத்தை நிர்வகித்தல் பொறுப்புகாரிகள் நீதிபதிகள் நியமித்தல் தனிம பொருட்களை போன்ற அடைகின்றனர் இப்பகுதியை பொதுவாக அனைவரும் பின்பற்ற முடியாது இம்மாமுடைய அனுமதியோடு இவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீதிபதி என்ற வகையில் மேற்கொண்டவைகள் அபி அவர்கள் நிலையில் கூறிய முடிவுகளை ஒரு முஸ்லிம் அடுத்து நடக்க முடியாது தனக்கு பொறுப்பான நீதிபதியின் அனுமதியுடனே அவற்றை மேற்கொள்ள இமாம் சல்தூத் இஸ்லாமிய நம்பிக்கை பகுதிகளை அணுகும் முறைமைகளை மிகச் சுருக்கமாக முன்வைக்கும் தக்பீர் போன்ற பகுதிகளிலும் இமாம் சல்தூத்துக்கென்று பிரத்தியமான பார்வை இருக்கிறது பெண் குடும்பம் பெண்கள் பற்றிய பிழையான புரிதல்களை இமாம் சல்தூத் உடை பெறுகிறார் அல்குர்வான் சுண்ணா ஒளியில் பெண்களின் அஹ் அந்தஸ்தை ஆண்களின் அந்தஸ்தோடு சமப்படுத்துகிறார் பெண்களின் சாட்சி பற்றி அவரது விளக்கத்தை உதாரணத்துக்காக முன்வைக்கிறோம் இருநூத்தி எண்பத்தி ஓராம் வருஷம் இரு பெண்களின் சாட்சி ஒரு ஆணின் சாட்சிக்கு சமன் என்ற கருத்தை தருகிறது உண்மையை ஊரிதப்படுத்திக் கொள்வதே இறுதி இலக்கு நீதிபதி சத்தியத்தை அறிவதே இலக்காக கொள்கிறார் முஸ்லீம் அல்லாத ஒருவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் அவருடைய சாட்சியை நேற்று இரு பெண்கள் சமன் ஒரு ஆண் எனும் பெண்ணின் அறிவு குறைபாட்டே அல்ல சுட்டிக்காட்டுகிறது சேக் அப்துலு குறிப்பிடுவது போல அன்றைய காலம் பெண் பொதுவாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஒப்பீட்டளவில் குறைவானது இப்பகுதியில் அவளுடைய அறிவும் அனுபவமும் குறைவானதாகவே காணப்படும் வீட்டு வேலைகளை பொறுத்தவரை அவ்வாறல்ல ஆண்களை விட அதிக ஞாபக சக்தி கொண்டவளாக இருப்பார் பெண்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களில் அதிகமாக ஈடுபடும் சூழலில் வியாபாரம் பற்றிய அனுபவம் ஞாபக சக்தி அப்பெண்களிடம் இருக்கும் அவளுடைய ஞாபக சக்தி உறுதிப்படுத்தப்படும் நிலையில் இரு பெண்கள் சமன் ஒரு ஆண் சமன்பாடு ஒரு பெண் என்று மாற்றமடைகிறது ஆண்களின் சத்தியத்தையும் பெண்களின் சத்தியத்தையும் அல்லா சமப்படுத்துகிறார் ஆண்கள் மீது பொறுப்புகள் சுமத்தப்பட்டது போன்று பெண்கள் மீதும் பொறப்புக்கள் சுமத்தப்பட்டுள்ளன நல்ல செயல்களுக்கு கூலியும் கெட்ட செயல்களுக்கு தண்டனையும் வழங்கப்படுவது இரு தேர்வு சுதந்திரம் அறிவை பிரயோகித்தல் பெண்களுக்கு முடித்தான உரிமைகள் சூரா முஜாதலாவின் ஆரம்ப பகுதி பெண்கள் கலந்துரையாடல் சிந்தனையை முன்வைக்கிறது நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பணி ஆண்களை போன்று பெண்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது இமாம் ஷால் தூத் குடும்ப கட்டுப்பாடு குடும்ப திட்டம் முதல் வேறுபடுத்தி பார்க்கிறார் இப்பகுதியை பின்வருமாறு விளக்குகிறார் திருமணம் முடிப்பதையும் அதிகம் பிள்ளை தற்றுக் இஸ்லாம் விரும்புகிறது அதற்கான வழிவகைகள் காட்டிக் கொடுக்கிறது கற்பம் தரிப்பதற்கான தடையை பொதுவாக அனுமதிப்பது அஹ் இஸ்லாமிய உமத்திற்கு செய்யும் பெரும் துரோகம் அழகு பாலியல் இன்பத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக கற்பம் தரிப்பதனை தடுத்துக் கொள்வது பெண்ணின் இயல்பான பணிக்கு புறம்பானது முரணானது இஸ்லாமிய ஷரியத் அதிகம் பிள்ளைகளை பெற்று என்று தூண்டும் அதே வேளை அப்பிள்ளைகளை அஹ் வெள்ளம் அடித்துச் செல்லும் சருகுகள் போன்ற பலவீனமான நிலைக்கு உட்படாமல் பாதுகாக்கும்படியும் வென்றுகிறது பலமான சந்ததியை உருவாக்குவது திட்டமிடலை வேண்டி நிற்கிறது திட்டமிடலை பின்வருமாறு தாய் இரண்டு வருடங்கள் பூரணமாக பால் கொடுத்து முடியும் வரை தற்காலிக கற்பத்தடையை ஏற்படுத்தல் தாய் அல்லது தந்தையிடம் தீராத நோயிலிருந்து அது பிறக்கும் பிள்ளைக்கும் கடந்து விடும் நிலை ஏற்பட்டால் அஹ் நிரந்தர கருப்படை மேற்கொள்ளப்பட வேண்டும் தாய் அல்லது தந்தை இதற்கு உடன்படாவிட்டால் கிராமத்தின் பொறுப்புதாரி சமூக நலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் இருவருக்கும் மத்தியில் பிரிப்பை ஏற்படுத்துவார் பலவீனமான உடல்நிலை கொண்டவர்கள் ஆரோக்கியமான சந்ததி உருவாக்கத்திற்கு சக்தியற்றவர்கள் குடும்ப திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் மீமாம்சால் தூத் பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பவர்கள் பின்வருமாறு கவனிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார் உடல் ஆரோக்கியம் கொண்ட வேலை பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கவும் பாடசாலைகளுக்கு அனுப்பி கற்பிப்பதற்கும் உறவப்பட வேண்டியவர்கள் இதற்கான பொருளாதார சமூக திட்டமிடல்கள் முன்வைக்கப்படும் முழு சமூகமான இப்பணியில் ஒன்றுபட வேண்டும் இங்காம் சல்தூதுடைய அனைத்து சிந்தனைகளையும் கலந்துரையாடலின் ஊடாக விளக்குவது சாத்தியமில்லாத ஒன்றுஹா தகிதி அஹ் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் பெண் குடும்பம் ஆகிய பகுதிகளை மிக சுருக்கமாகவே விளக்கினோம் ஏனைய பகுதிகளை ஆஹ் பெரிதொரு அஹ் கலந்துரையாடலில் விளக்கலாம் என்றிருக்கிறோம் நன்றி